ரோகம் போகணும்பதற்காக இருக்கக்கூடியதான அடுத்ததான ஒரு மந்திரம் ரோகங்கள் ரெண்டு விதம் ஒண்ணு சரீரத்தில் இருக்கக்கூடியதான ரோகம் மனசில் இருக்கக்கூடியதான கவலைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறு அலைகள் அவனுடைய வாழ்க்கையில மோதிக்கொண்டே இருக்க என்னது பசிதாகம் அப்படிங்கிற ஒரு செல் அதே போல களத்தை நாம் மறணம்னு ஒண்ணு துன்பம் கவலை வேற துன்பம் வேற சார் ஆஹ் சோகம் மோகம் சோகம் அனாவசியமான கவலை கவலைப்பட்டதுனால உங்களால என்ன நடக்கும் நடக்கிறது நடக்க வேண்டியதான் நடந்த ஆகும் நீங்க கவலைப்பட்டதும் குறைய போறது இல்ல அதிகமாக போறது இல்லை படிச்சவாடே நம்ம அதே பண்ணிட்டு இருக்க இப்படி ஆயிடுது இப்படி என்ன அழுது ஒரு ப்ராப்ளம் வந்தா இதுவேல நம்ம அதை என்ன சரி பண்ணலாம் என்கிறத பார்க்கணுமே தவிர கவலைப்பட்டுன்றதுனால ஒரு காரியமும் நடக்காது தெரி பண்ணிட்டு இருக்க அப்ப என்ன பண்ணணும் இந்த கவலை பகவானிடத்துல தர்பணம்ய்திஹரே தேவி நாராயணே நமோஸ்து அப்படின்னு உங்களுக்கு எந்த கவலை வந்தாலும் சரி அந்த கவலை பகவானிடத்துல கொடுக்கணும் சுகாருண்ய்தே இரண்யோதராஜே ரகங்கே துபங்கே அப்படின்னு சொல்லி பவாரண்யா நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே பவானி ஸ்லோகத்தை போயிடும் இந்த கவலைகள்லாம் பிரயோஜனம் தான் இருக்கணும் அந்த கவலை என்ன பண்றது தெரியுமோனா உங்க மனச கடிச்சு சாப்பிடுவது தினந்தோறும் கவலை பட்டுட்டே இருந்தா அந்த மனசை கொஞ்ச நாளைக்கு டிப்ரெஷன் ஆயிடும் என்ன பண்ணணும்னு தோணவே தோணாது கவலை யாரு மனுஷன் தண்ணி விடுறது இப்படி பண்றதா அப்படி பண்றதா எந்த மக்கள் எனக்கு நாசம் பண்ணும் கவலை வந்தது ஏன்னா கவலை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்க அப்புறம் பயிர் எங்க சுகம் இல்லையோ அங்க சுகத்துக்காக நாடாதிங்க அது வேணும் நீங்க எதையும் பண்ண வேண்டாம் பகவான பண்ணிட்டே இருக்கும் நீங்க எந்த விஷயத்துல உயர்த்தி பண்ணணும் பண்ணிட்டு இருக்க முயற்சி பண்ண லாபம் எண்ணிக்கை எந்த உயர்த்தி கெட்ட போவாருக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமா ஆவது அது சொன்னா மனசு கேட்கறதா அந்த அளவுக்கு நம்ம மறைப்பாக்க அடையிலேயே பதனஞ்சல் அரசு அடுத்த கடமை வந்துடுமோ அதுக்குன்னு ஒரு தேசம் காரணம் மனுஷன் இந்த கவலைகள் ஆறு ஊர்மிகள் ஷடு ஊர்மேன்னு சொல்றது சோகம் மோகம் மத்திய சொல்றது அந்த உபரிஷத்துல சொல்லக்கூடியதான ரகசியத்தை நீங்க சொல்ல வாக்கியம் உங்களுடைய ஆக்யாச்சக்கரத்துல ஆஜா சக்கரங்கள்ல ரெண்டு குருவங்களுக்கு நடுநகரக்கூடியதான இடம் இதுக்கு ஆஜா சக்கரம் ஆசமம் தான் ஆக்யா எந்த ஒரு தத்துவமானது தாங்கள் தேடிக்கொண்டிருக்கோ அந்த தத்துவமானது உங்களுக்கு நன்றாக புலனாகும் அவர் ஆக்யிட்டா சொல்ற மொழி தாங்கள் எது நினைத்தாலும் எதை சொன்னாலும் அத ஒழுங்காக நடக்கும் அத ஆக்யா சக்கரம் அந்த ஆக்ஞா சக்கரத்துல பச்சை பூதங்களுக்கு மேல இருக்கக்கூடியதான மனசு அங்கே இருக்கு அந்த மனச தியானம் பண்ணும் பொழுது இரண்டு கண்களையும் உருவத்துக்கு நடுவுல நிறுத்தணும்னு சொல்றது யோக சாஸ்திரம் பரமேஸ்வரரும் அப்பாலும் இருக்கிறதா தியானம் பண்ணுறது தப சசிக் தீதமும் ஆயிரம் சூரியர்களும் ஆயிரம் சந்திரர்களும் உதித்தால் எவ்வளவு ஒளி இருக்குமோ அவ்வளவு ஒளி ஆயிரம் சூரியன் சொன்னாலே ஒரு நாயிரம் செல்வம் வேண்டியது இல்லையே என்ன இப்ப யோஜனை பண்றவாழை சொல்றது அப்படியே கேட்கறவாழை ஒண்ணு சொன்னது ஏதாவது ஒண்ணு சொன்ன போதுமே இல்ல ஆயிரம் சூரியர்கள் அங்க இருக்குமே எவ்வளவு மொழியோ அவள் மொழி ஆனா ஒரு சூரியன் இருந்தாலே நம்மளால தாங்க முடியல வேறு போடுறது அது இருக்காது அந்த ஆயிரம் சந்திரங்கள் இருந்தா எவ்வளவு ஒரு கூல் நேச்சர் இருக்கும் ஒளியும் அதே சமயத்துல அந்த ஒளியானது மனுஷுத்தர மாதிரி இருக்காது அவரை நமஸ்காரம் பண்ணுகிறேன் பரம் சம்பும் வந்தே பரிவிழி தபம் அந்த சம்புவம் மட்டும் இல்ல இந்த பரமேஸ்வரன் ரெண்டு பேர் சம்பு சம்கரண நல்லதை பழுவவர் அர்த்தம் மங்களம் அப்படின்னு உங்களுக்கு பண்றவர் பரமேஸ்வரர்னா தியானம் பண்ணினா போதும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நல்ல அதே சமயத்துல சம்பு ஒரு பேர் இருக்கு அவர் நினைத்தாலே சம்பவத்தின் சம்பு தனியாக உங்களுக்கு சுபத்தை பண்ண வேண்டியது இல்ல தானாத்தோம் அதான் சம்புங்கிற நாமாவ சங்கரஹாங்கிற நாமாவே உருவாகிறது அல்ல பரம் சம்பும் வந்த இந்த பரம் சம்புங்கிறது என்ன தேவி தேதி ஹத்மயுத்தம் அபிதோ வதந்தி பராஜேவா பராதா அப்படின்ற எல்லா வித்தைகளையும் அபராவித்யானு நாலு வேதங்கள் ஆறு அங்கங்கள் அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம் மீமாம்சா எப்படி பதினெட்டு விஜய விதமான விஜயகள் அந்த பதினெட்டு விதமான லனிங் இருக்கு அதெல்லாம் என்ன தெரியுமோ அதெல்லாம் அபராதித்யம் ஆனா இதற்கு ஒரு விஜய இருக்கு அபராய அவதரிகம் எதே அப்படிங்கிற பராவித்தியம் அந்த ஆத்ம தத்துவமானது உங்களுக்கு அதுக்கு பராபித்யான்னு தெரியும் அந்த வித்தியை புஷ்தத்துல வாசிக்கிற விஜய இல்லது குருமுகமாக கேட்டென்று அந்த விஜயானது உங்களுக்கு இப்பிரவையில தோன்றமையான சமாதி அஹிம்சா சாந்தி அர்த்தமும் ஆச்சாரியோ பாதனம் சௌஜம்யமாத்மிக்ரஹா இந்தியமனங்கார ஜென்ம மிருத்து ஜனாதினம் அப்படின்னு ஒரு இருபது குணங்கள் சொல்லியிருக்க இந்த குணங்களோட சேர்ந்து நம்ம அந்த வந்து அந்த தத்துவத்தை ஞாபகம் வச்சுட்டு இருந்தோமே ஆனால் நமக்கு அந்த ஆத்ம தத்துவம் நன்றா அப்படின்னு தான் பரா பராசக்திங்கிறது பராசக்திங்கிறது சக்திங்கிற தத்துவம் அதான் பராசக்திங்கிறது ஏதா ஒவ்வொரு அப்புறம் மவிதா ஆத்மோ திபரம் அப்படின்னு அந்த பறவுங்கிற ஒரு தத்துவத்தில் இருக்கு அதான் பரவும் சம்பவம்னு ஏதோ பரமேஸ்வரர் திருஷூரபாணியாக முருகனாருடனாக உமா சகாயன்காரங்கிறது தியானம் பண்றதுக்காக கூடியதான் உருவம் என்ன அர்த்தம் பரம மங்களூபம் பரவிதா அம்மாட கூடியதான் அந்த ஸ்வரூபம் பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் அது ஆராத்தியம் பக்தியா எந்த ஒரு பரதத்துவத்தை பக்தியாக ஆராதனம் பண்ணி கொண்டு தாங்கள் திருப்பிழையானால் என்ன சூரியனோ சந்திரனோ அல்லது யாருமே அதை ஒழிக்காதோ அப்படிப்பட்டதானே அப்படிப்பட்டதான ஒளிமயமான ஒரு ஸ்வரூபத்தில் இவன் இருக்கிறான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியு இப்ப கொஞ்சம் நம்ம பார்க்கணும் இதுல அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே அவளுடைய ஸ்வரூபமே கபன சசி கோட்டி தரம் சுபிரகாசமான ஒரு ஸ்வரூபம் அதற்கு முன்னால உங்க சூரியனோ சந்திரனோ இவை எல்லாம் நெருப்போ ஒண்ணும் வேலை செய்யல இப்ப கரண்ட் ஆப்பா எடுத்தா நம்ம என்ன பண்றோம் ஒரு மெழுக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அது ஒழிக்கிறது நமக்கு வேண்டியதான ஒளியை கொடுக்கிறது அதோம் இருந்தா போதா இருந்த கரண்ட் வந்துருது குழந்தைகள்லாம் ஒவ்வொரு என்ன சுவாமி போன கரண்டை தான் வந்து புதுசா ஆனா வந்துடுதுன்னு ஒரு சந்தோஷம் நட்சத்திரம் இல்லாம இங்கேதான் பாக்குறோம் இடத்துல ஜனங்கள் எல்லோரும் ஒரு சந்தோஷோட கரண்ட் வந்துருது சந்தோஷம் ஆனா வந்த பிறகு என்ன பண்றோம் இதுவரைக்கும் இதை நமக்கு சகாயம் பண்ணிட்டு இந்த வழக்கு இதை நம்ம அப்படியே வச்சுருக்கோம்னு நினைக்கிறோமா அது வந்ததுன்னா உப்புமணி ஊதியம் துன்பமாக இருக்கு அவசியம் தேவையா இருந்தது இதன் நாடின் தான் ஆனா எப்பொழுது அது உயர்ந்ததான ஒரு பிரகாசம் வந்துட்டோ அதற்கு பிறகு இந்த பிரகாசத்தை கண்டா இவனுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது இது வேண்டாம்னு தள்ளிவிட்டான் இல்லையா அது தோண்ட அதுக்கப்புறம் என்ன சூரியனுடைய ஒளி ஒளியாக தெரியல சந்திரனுடைய பிரகாசம் பிரகாசமாக தோணல நெருப்பு பிரகாசம் தோணவே இல்லை ஏன் சுவாமி இவைகள் எல்லாம் அந்த ஒரு திவ்ய ஜோதிஷ காணப்படுமையான அகற்று கணக்கிலே இல்லை சார் காசு இல்லாத சமயத்துல எத்தனா நாலனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடும் கோடி கோடி ரூபாவும் அவங்களுக்கு வந்துடுது எந்த அனுப்பிரகமோ எந்த பரமேஸ்வரத்துல வெளிவத்த வச்சோட தெரியல தக்கது யாரோ அமெரிக்கால இருக்கிறவனோ யாரோ அவருடைய சொத்தெல்லாம் அவங்க எழுதி வச்சுக்கிட்டு போயிட்டாங்க போறப்ப நல்ல காரியம் போனா அவனுக்கு இப்படித்தான் உமதுவனிச்சது தெரியல இப்ப அது வந்த பிறகு இந்த பழைய புதுசா இருக்கணும் என்ன என்ன சிவனுக்கு ஒரு காலத்துல எது உயர்ந்ததுன்னு நினைச்சோ அடுத்த மாறுதல் வந்த பிறகு அதே மாதிரிதான் அந்த உள்ளூர் அந்த ஒரு சைத்தன்யம் மந்தம் இருக்கு சைத்தன்ய பிரகாச தொழிலம் இருக்கு உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தகரமான பொருட்கள் எல்லாம் அது உயர்ந்ததாகவே தோணல எதில உங்களுக்கு ஒரு காலத்துல ஆனந்தத்தை கொடுத்ததோ கர்வமாக இருந்ததோ இப்பெல்லாம் அதை பத்தி தினைக்கவே இல்லை இல்லைங்க தோப்பா ஆத்துல இருக்க கீழே பத்தா கூட இருக்கு ஏசி இருக்கு மறந்துட்டு ரகசாதம் போர் என்ன தரித்திரமா இல்ல சார் அவனுக்கு இவகிட்ட பற்றுதல் இல்ல இது அனுபவிச்சு ஆகணும் எனக்கூடியதான எண்ணம் இல்ல யாராவது கையில கொடுத்தா வாங்கி சாப்பிடுறான் அதுல துவேஷமும் இல்ல ப்படிப்பட்டதான பரிபூர்ணமான போரும் என கூடியதான எண்ணம் இது வேணும் என கூடியதான ஒரு நிலைக்காக இருக்க வைபவங்கள் சைத்தன்யத்தினுடைய வைபவம் தான் அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா மகிமை தான் இவைகள் ஆக சூரியன் ஒழிக்கிறார் எங்கிருந்து ஒழிக்கிறார் அந்த பரமாத்மா ஒளியானது அவர் மேல விழுந்து அது ரெபர் கை நமக்கு வருது ஏதும் உயர்வாக தோணலை குரு காலத்துல உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும் அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்க நினைச்சேன் குரு காலத்துல ஒவ்வொரு சின்ன பொருளும் எனக்கு அழகா இருக்கணும்னு நினைச்சேன் தமிட்டர்கள் நீட்டா ஆனந்தமா இருக்கணும்னு நினைச்சேன் என்ன சார் மாறி இல்ல வயசாடு என்ன ஆச்சு எல்லாம் போயிடுது அதே விதமா மனுஷனுக்கு நிறைவு கொடுக்கும் அந்த ஜோதிஷ நீங்க பார்த்த பிறகு உலகத்துல பதார்த்தமும் உயர்வாகவே காணப்படல ஒசத்தியாக காணப்படல அப்படின்னு அந்த மோசமான நிலை எல்லாமே அழுக்கா காணப்படும் அப்படி இல்ல இவைகள மனசு செல்லல எப்பொழுதும் உள்ளூர் அந்த அந்த நிரந்தர உள்ளூர் எப்பொழுதும் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்க அந்த ஆரத்திலேயே ஒழிக்கிட்டு இருக்கார்களா இருக்கிற மற்ற பதார்த்தங்கள் அந்த நிலை இங்கே கொடுக்கிறத மாராட்சியம் சசி சுற்றி மசி நாம் சுற்றி நாம் சூரியனோ சந்திரனோ தெருமோ இவைகளுக்கு அப்பாற்பட்டதான இவர்கள் நான் ஒழிக்க முடியாததான அந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு முன்னால் இவர்கள் ஒண்ணும் தோணல சீனையே அது எப்படி தியானம் பண்றான் பக்தியான் ஒரு முக்கியமான பரம்யன் தியானம் பண்ணணும் இது பக்தினா என்னது சார் தெரியல தெரியலேனோ ராமா பக்தி மாற்றணும் பக்தினா என்னதுன்னு தெரியல சுவாத்மா அனுசந்தானம் பக்தர்கள் அபிதெய்யதே வேகத்தோட அமையில படுத்த மற்றொரு மார்க்கெட்ல கிடைக்காது எப்படி தயார் பண்ணணும் அது நடத்த ஒரு அந்த இருந்தா பக்தி தானா வரும் ஏதோ சோதர்லயா பார்ப்போமே இது இருக்க கூட அது நிச்சயமா எனக்கு நல்லது பண்ணும் இந்த ஜென்ம அவர் ஒண்ணும் இல்லை அப்படி அவளுக்கு எல்லா கஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதான மிக வெறுந்ததான ஒரு தத்துவங்கிற சிலையோட இதை கேட்ட இடையானால் நிச்சயமாக வாழ்க்கையெல்லாம் நல்லது பக்தி தானா ஒளி அந்த பக்தி வந்தா இது எல்லாம் தானா நடக்கும் அதனால பத்தியா யம் காலோகம் ஒளியே காணக்கூடியது அப்படிப்பட்ட ஒளிய தவிர ஒன்றும் அல்ல அந்த உபனிடத்தர்கள் என்று ஒரு ஸ்வரூபம் சொன்னதோ அந்த ஸ்வரூபம் அதை அப்பாட்டி ஆக்யா சக்கரத்துல இருக்கிறதா தியானம் பண்ணு சொன்னார் இப்ப இந்த உலகம் எல்லாம் விராட் ஸ்வரூபம்னு அந்த விராட் ஸ்வரூபத்துல காசி கஷேத்திரா விசாராட்சி என கூடிய பரமேஸ்வரன் மட்டும் சொல்வதில் உபநிக் சொல்றது என்னது வரணா நசி இதே வாரணாசியம் இந்த வரணாங்கிறது கிம் வை வரணா கிம் வை நசி சுதுதான் இரண்டு உருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இடத்துக்கு வரணான்னு பேரு இந்த மூக்கானது எங்க போய் மேல போய் சேர்றது சேர்ந்து வாரணாசின்னு மேருணாசிங்கிற ஊருக்கு பத்தல காசிங்கிற அந்த காசிக்கு ஒரு விசேஷ மூன்று காசியானது மரணமூர்த்தியின்னு சொன்னார் காசை கேத்திரத்துல யார் யார் பிராணம் விடுறாலும் அவளுக்கு காதல் போய் பரமேஸ்வரனை விஸ்வேஸ்வரனையும் வந்து ராமநாமாவை நமிக்கிறாராம் மரண சந்தர்ப்பத்துல அப்படின்னு எதை நனைத்துன்ற இந்த நனைத்திற்குமோ இந்த சரீரத்தில் வந்து பிராணம் போறதோ அதுவாகவே அவனாகனானு சாப்பதோ இது சைக்கலாஜிக்கல் அதே விதமாகவே சர்வதா தர்மகம் இந்த ராமநாமாவை சொல்றா போல நாமாவை சொல்றது சிவநாமாவை சொல்றார் அப்படின்னு விஷயம் ஆகும் அதே போலயே உங்களுக்கு சரீரத்துக்குள்ளேயே இந்த உயர்ந்ததான ஒரு மங்களங்கள் உண்டாகணும் இருக்கக்கூடியதான நாடி சந்தானம் ஏற்படணும் அவைகள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப மிக சிறந்தது அப்ப என்ன ஆகுறது உங்களுக்கு அட்டைஸ்வர்யங்கள் கிடைக்கிறது பரம மங்களமா சில பேர் அதுல நிறைய காசு இருக்கும் ஆனா உள்ள போனா வாங்க கூப்பிடறதுக்கு ஆள் இருக்க அந்த அத்துல சுற்றி வாங்கும் கூப்பிட்டு உட்கார்ந்தோன்னு சொல்லி பேனை போட்டு காபியோ பாலோ கொடுத்து என்ன ஏழு விஷயம்னு இனிமையா கேட்டா அந்த வீட்டுலதான் மகாலட்சுமி தாண்டா பாடு அது முக்கியமா சாதாரணமா இருக்கு அதுக்காக ஊர்ல கூப்பிட்டு வாங்க வாங்க கூப்பிடது இல்ல வந்தவாலை உபதவிக்கின்றா ரொம்ப விசேஷம் அதனால நம்ம மாசத்துக்கு ரொம்ப விசேஷம் அதோட இல்ல சொல்லாம யாராவது நம்மளுக்கு வந்தால்தான் ரொம்ப விசேஷம் ஆதாரணமா வெளியூர்ல எல்லாம் நான் வரைய சொல்லிட்டுதான் போகணும் அவளுடைய டைம்ல நீங்க வேஸ்ட் பண்ண கூடாது நம்ம ஊர்லேயும் அப்படித்தான் இருந்தாலும் நம்ம ஊர்ல அதித்தியாக வந்தாலும் அவளுக்கு ரொம்ப அதிசயம் நாராயணஸ்வயம் யாரும் சொல்லாம நம்ம மாத்துக்கு வந்தாலும் அவளுக்கு என்ன அத்தியமே சபலம் வந்தனா இன்னைக்குதான் என்னுடைய ஜென்ம சபலமாச்சு தாங்க எங்க காத்துல காலடி வச்சிடல அப்படின்னு சோத்திரப்பட்ட கிருஷ்ணவர் குச்சேலன் வந்தப்ப கிருஷ்ணபிரமா என்ன பங்கோடு தாடக்காது நீமோ தான் குச்சேலன் எப்படிப்பட்டவர் கிருஷ்ணன் என்ன லஞ்சம் ஒரு கிரகத்தினுடைய வீட்டுக்கு ஒரு பிராமணன் வர்றாருன்னா அது ரொம்ப அது சதாச்சார சம்பரனா இருந்து கொண்டு ஒரு பக்தன் வரான் வீட்டுக்கு அதே மாதிரிதான உயர்ந்ததான ஒரு நிலம் அத பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் சொல்லி எல்லாம் போறது ஆதி போறது ஆதி போலத்துக்காக இந்த ஸ்லோகம்னு சொன்னதா ஆகி மனசுல இருக்கிற கவலை இந்த கவலை எங்க வந்திருக்கு அந்த மனசுக்கே ஒரு வீக்னஸ் அந்த மனசானது சத்தகுணம் ரஜகுணம் சமோ குணம் எனக்கூடியதான மூன்று குணங்கள்னால செய்யப்பட்ட இருக்கும் பொழுது உங்களுக்கு சுத்தம் ஏற்படும் நிம்மதி ஏற்படும் ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும்பொழுது இந்த வேலை செய்வோம் அந்த வேலை செய்வோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அலஞ்சுன்னு இருக்கும் சமோ குணம் ஜாஸ்தியா இருக்கிறேன் கவலைப்பட ஆரம்பிக்கும் வேற ஒருவேளை இல்லையே ஆற்றுல தனியா இருக்க என்ன பண்றதுன்னு இதுல ஒண்ணும் கருதப்பட்டு இப்படி எத்தனை தரம் நடக்கிறது எத்தனை அப்ப என்ன நாம் நினைச்சதெல்லாம் ஆகணும்னு நிர்பந்தம் இல்லையே அவன் தெய்வமா மனுஷன் தானே உபாத்யா மனுஷியம் ஆனா இன்னைக்கு சௌக்கியமா இருக்கா அதெல்லாம் பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ரெண்டு காது எல்லாம் வேலை செய்யறதா ஏதாவது ஒண்ணு செய்யலன்னா நம்ம வேலை நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும் ஒரு கண்ணு தெரியலன்னா என்ன ஆயிருக்கும் கண்ணு தெரியாதவன் பண்ற பாட்டு தெரியுமா உங்களுக்கு கால இல்லாதவன் எவ்வளவு கட்டப்படுவான் உலகில அன்னத்தை சாப்பிட்டால் தீர்ணமாகல என்ன ஆகும் யோசனை பண்ணிடலாம் அந்த பகவான் வயிற இல்லை என்ன கொடுக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிவாரோ பிராணி அஹம் தேசாபாம் நம் ஜதுர்விதம் முறுக்காகவும் சீடையாகவும் சாப்பிட்டு இருக்கணும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் என்னென்ன பண்ணி சாப்பிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் தீர்ணம் ஆகிறது இல்லையா சின்ன குழந்தை போல வேணும் என்ன வேணும் நினைக்கிறோம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக ஆனா நம்ம பிராரம்பிக்கமா நடந்து நிக்கிறது நிச்சயமா நீங்க அடைகள் அதற்கு அதை மனசுல இருக்கக்கூடியதான அந்த கவலை போறதுக்கு வழி அந்த கடலை எப்படி போகும் நம்ம பிராரம்பிகமாக இல்லாத போனாலும் அத நமக்கு வரும்படி பண்ணும் நாரல ஒரு ஆத்துக்கு போனார் அந்த ஆத்துல இருக்கிறவர் ரொம்ப ஏழையா இருக்கா கொஞ்சம் தஞ்சமே இதுக்காக வேதாசீனம் பண்ணினவர் தர்மசாஸ்திரத்துக்கு அனுஷாரம் ஆச்சாரமா இருந்திருக்காரு அவருக்கிட்ட போனார் போனா என்ன ஆச்சு இருந்தார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது அதாவது வந்தார் வந்து ஏதோ உபச்சாரம் பண்ணினார் எல்லாமே ஆச்சு என்ன இப்படி ஏழையா இருக்கல நான் என்ன பண்றது இப்படி ஏழையா இருக்க உத்தரவு ஒண்ணு நமக்கு ஒண்ணு காதே வரலையே சார் அப்படியா நாமவே ஸ்ரீ சுத்தத்தை பாராயணம் பண்ணக்கூடாதோ அப்படின்னா தினம்தான் சொல்லிட்டு இருக்கேன்னார் எல்லாமும் சொல்லிட்டு இருக்கேன்னு அவர் அப்புறம் சரி துர்காம் தேவிதர சுதர தேனம சொல்லிட்டு என்ன அப்படியே வீட்டுக்கு என்ன இருக்கும் அப்படி கட்டி ஏன் என் குதிரை கிட்டிருக்கு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும் அது குதிரை தானா வந்தது வந்த குதிரையை நான் எப்படி போற சொல்றது நான் வெளியில போறப்ப என்ன ஒண்ணும் இல்ல நாங்க வெள்ள கொண்டு வந்து அதுக்கு போடுற அப்படின்னா நான் ஒண்ணும் பண்றது இல்ல அப்படின்னா பசுமாடா இருந்தாலும் பால் கொடுப்போம் குதிரை என்ன பண்ண போறது அது உங்களுக்கு நீங்களும் வண்டி இட்டி ஒண்ணும் வச்சுக்கல குதிரை என்ன பண்ண போறீர்கள் அப்படின்னாரு அது இருக்கு நம்ம அதான் எங்களுக்கு இல்ல அது இருக்கு அப்படின்னு தானா வந்தது இருக்கு ஆனா அதை காப்பாத்தேன் இருக்காங்க உங்களுக்கே ஆகாரம் கிடைக்கல குதிரை மேற்கணிமல குதிரையாதான் ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம்னா குதிரை நம்ம இன்னொரு தானம் பண்ண அதுக்கு பிணறி மேல் இருக்கக்கூடியதான தத்துவ தானம் பண்ண அது வேற தானக்காரன் தானம் பண்ணினா என்ன தெரியுமா நான் வயது வலி அது பிராயம் பண்ணினா தான் வயது வலி போறோம் குதிரை தானம் வாங்கலாம் தானத்தை கொடுக்க பாப்பார்க்கே செல் கொடுத்த தப்புங்கறே வாங்கியது வாங்கியத குதிரையில தான் காசு வரது வட்டைய கட்டி போறான். انا குதிரைய கொடுத்ததா தப்புங்கிறது தென. என்ன معناتது? இந்த குதிரை ஏச்சறான். அவர் சொன்னார் பிராமணர் ஐயா அது என்னது இது இல்ல. அது தானா வந்தத நம்ம இருந்து. ஆனா அது வித்துங்கறே. அத விக்க அண்ணா இருக்காது. என்ன ஏமாத்தலியே. அது எனக்கு நான் வாங்கடைப்படவில்லை. என்னதனாக முடியல. என்ன அவருக்கு மனசு இருக்கான்னு பேசுறது சொன்னா ஏறாது அவர் அடுத்த நாள் மறுபடியும் குதிரை சாப்பாடு போனா இவருக்கு என்ன சாப்பாடு தெரியலையே பெரியவர் சொன்னேன்னு அதை கொண்டு போய் வித்துட்டாரு வித்த பிற கொஞ்சம் காசு வந்தது காசு கொண்டு வந்தார் வீட்டில் ரூபாய் சமைச்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சந்தாரு யாரோ ஒரு சார் எங்காலத்துல நாலு குதிரை இருக்குன்னு ஒரு குதிரை கொண்டு வந்து சும்மா கட்டிட்டு போயிட்டாரு மறுபடியும் நாரதம் வந்தார் விவகாரமா இருக்கு மறுபடியும் வித்துட்டு இருக்கிற விந்து நான் இப்படியே ரெண்டு மூணு தினம் ஆச்சு இத கேட்ட அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தினம் விந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்தார் இந்த வக்தி எல்லோருக்கும் நம்ம ஊர்ல ஒரு வேறுபாடு சேவை படிச்சா தேவையில்ல வேதபாய்க்கு ஆள் வேணும் அப்படி இது தேடி இருக்கிற யார சொன்னாரு இது போல இருக்க என்ன பண்றது ஒரு பெரிய பில்டிங் கட்டி குதிரை எங்க வச்சு பசுமாடு கொடுக்கூடாத அரசாங்கத்துல இருந்து பால் வரும் ஆனா குதிரைகள் இருக்கட்டும் நீங்க குதிரைக்கள் பண்ணி அப்படி வச்சுட்டு போயிட்டார் என்ன ஆச்சு சார் இவர் போன ஜென்மாவில் அஸ்வாரூ டாமந்தளத்தை கனம் பண்ணினார் அதனால குதிரை எப்பொழுதும் இவ்வாறு இடத்துல இருக்கும் பிரார்த்தக்க வேற ஒண்ணும் பண்ணல அதனால என்ன இந்த வழியா அவருக்கு பெரிய பாடச்சாலை வந்து இருக்கு அரசாங்கத்திலிருந்து பால் வருது பக்தர்கள் எல்லாம் வருது எல்லா விவகாரங்களும் நடக்கிறது முன்னால ஒன்னும் இல்லாத பின்னாடி சார் இப்ப எல்லாமும் இருக்கு ஆனா ஒன்னும் அவருது இல்ல பாடச்சாலை அவருதான் சார் ரிட்டைமெண்ட் இல்லாத உத்தியோகம் சார் வேலை பாடத்தில வாசியாருந்தா அரசாங்கத்த வந்து கயிறு எல்லாமே வருதுங்காரம்பரால நீங்க பண்ணாத போனாலும் அந்த பகவல் அனுகிரகமானது எப்படி காப்பாத்துறதுங்கிறது விசேஷமா லல்கோபாக்கியான கிரந்தத்துல விசேஷமா திரிபுரா ரகசியம் இப்படி கிரந்தங்கள்லாம் பார்த்தோமே அம்மாள் எப்படி உங்களுக்கு சகாயம் பண்ணி போட்டிருக்கா பகவான் நம்மளை கவனிக்கலே அப்படின்னு ஆனா விவகாரம் வகையில நீங்க என்ன நினைக்கிறாரோ அதை விட அதிகமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு எப்பொழுதும் ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இத நம்மால தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான இவனுடைய சரீரத்துல சில சப்தங்கள் கேட்கும் ஒரு வழிக்கு சித்தமா இருக்கான் அனுகிரகத்துக்கு சித்தமா இருக்கான் அப்படின்னு சொல்லும் இந்த சப்தங்கள் தியானம் பண்ணும் பொழுது மஞ்ச மன்னித ஸ்ரீ பதாம் புஜா இந்த கால கொலுசு வரா போல அது அது நடந்து வராசு எல்லாருக்கும் எல்லாருக்கும் கேட்க யாரு தியானம் பண்றாலும் யாரு படிப்பாக்கத்தை அடைஞ்சிருக்கானோ அவருக்கு மட்டும் கேட்கும் இது பகவதா மன்னரமேஸ்வரரோட சம்பாதம் நடத்தினர் அந்த சம்பாதம் ஆன பிறகு மண்டலமிஸ்ரன் தோத்து போயாச்சு அதற்கு பிறகு உபயவாணி சரஸ்வதி மாதா வாதம் பண்ணினார் அந்த வாதத்தையும் ஜெயிச்ச பிறகு அவளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் மண்டனமிஸ்ரே சன்னியாசம் வாங்கிட்டு ஆச்சாரியர்களுக்கு ஒரு சிஷியராக ஆனார் அப்பொழுது அந்த சீடராக அம்பாலும் என்னால வர என்னோட பின்னால வாழ்ந்தார் பின்னால வரும் ஆட்டானியால் போயிட்டு இருக்கா பின்னால மண்டல வச்சு போயிட்டு இருக்கால சுரேஸ்வர் அம்பாள் போயிட்டே இருக்க அம்பாள் வந்து அந்த தெரியாத யாருக்கும் ஆனா வந்துட்டு இருக்காளா இல்லையான்னு எப்படி தெரியும் அந்த கால செலங்க கோஷம் மட்டும் தெரிஞ்சுட்டேன் இப்படி பின்னால வந்துட்டே இருக்க அம்பாளும் இவரும் ஆட்டானியால் ஒவ்வொரு ஊர்வலையும் அங்கே இருந்தும் தத்துவங்களை எல்லோருக்கும் உபதேசத்தை கொண்டு போயிட்டு இருக்க சுங்கேரி கஷேத்திரத்துக்கு வந்த இப்ப மாதிரி இல்லப்பா இப்ப சுங்கேரிலாம் டெவலப் ஆயிடுச்சு அற்புதமான ரூம் எல்லாம் உண்டு நல்ல இருக்கலாம் ஆனந்தமா சுங்க ஆனந்தமா இங்க இருக்கலாம் அப்பவே வெறும் காடுதான் இருக்கு இந்த காடாக இருக்கிற இடத்துல வரும் பொழுது சக்கர சத்தம் நினைவுச்சு சரங்க சத்தம் நினைவுச்சு ஆச்சாரியா யோக வெற்றியில பாக்கிறேன் ஓஹோ அம்மா இங்க இருக்கணும் அதே போல அந்த சத்தம் கேட்கணும் என்பதற்காக ே இது ஒானலஸ் போட்டுதாக ஒன்னே ஒண்ணு தோட்ட போடுற அது சட்டம் பண்ணாரு அது என்னத்தான் பண்றாலும் எந்த ஆபரணங்கள் எதற்காக பண்ணினாலும் தெரியணும் நமக்கு எந்த ஒரு ஆபரணமும் நம்ம நாட்டுல அது பிரயோஜனம் இல்லாமல் சொல்றாங்க வரணும் அதுல பன்னெண்டு சிலங்கு இருக்கணும் அது அந்த பன்னெண்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னடா பன்னெண்டு சூரியர்களும் சித்திரி வையாட்டி ஆணி ஆடிங்குறல அது போல இருக்கணும் அதே மாதிரி அது எங்க இருக்குன்னா நடுவுல தலையில இல்ல பின் தலையில இருந்து அங்கே ராபோடி வைக்கிற இடத்துல இருந்து அங்கே வரணும் அப்படி அதுக்கு சாதாரணமாக ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த ஆபரணங்களுக்கும் தனி பர்பஸ் இருக்க அதுக்கு என்ன அர்த்தமும் உண்டு நம்ம அப்படி ஒவ்வொன்னுக்கும் தயார் ஏதோ ஃபேஷனா இருக்குன்னு போட்டிருக்கிறது இல்ல இல்ல தங்க கடைக்கு போட்ட பேஷனா இருக்கு வாங்குவோங்கிறது இல்லை ஒவ்வொன்னுக்கும் ஒரு பிரயோஜனம் இருந்தது அப்படி அந்த சத்தமானது வாழ்ச்சியுமா அந்த கேக்கும் பொழுது என்ன அர்த்தம் நீங்க உபாசிக்கிற இதுதான் சீரடிசைசை பஞ்சபாணி இன் சொல் திரிபுர சுந்தரி சுந்திர மேவியல் திமை இனிமையான சொல்களை நம்ம காதல விழும்படி மேல அடுத்தது மூணாவது ஸ்லோகத்துல சொல்ல பார என்ன சொல்கள் இவனுக்கு கேட்கப்படும் சொற்கள் கேட்கறது இல்லாமல் இவனுக்கு எந்த ஸ்வரூபமானது காணப்படும் அந்த உள்ளூரை காணக்கூடியதான சுரூபம் எப்படி தெரியும் இவை எல்லாம் விஸ்தாரமாக சொல்லுகிற அப்படி அழகான அந்த சுரூபம் மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கவலைகளும் நீங்கிறதுக்காக இந்த சுரூபம் அதோட ஆதி எல்லாம் போறதுக்கு தேன் நைவேத்தியம் இதுக்கு